பாடம் இருநூற்றி கடமை உங்களுக்கு முன் இருந்தோர் மீது கடமையாக்கப்பட்டது போலவே உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டது இது மூலம் நீங்கள் இரையற்ற முடியோராகலாம் எண்ணிக்கை சில நாட்களில் நோன்பு வைப்பது கடமையாகும் எனினும் அந்நாளில் உங்களில் எவரேனும் நோயாளியாக அல்லது பிரயாணியாக இருந்தால் அதை வேறு நாட்களில் நோன்பு வைப்பது அவசியமாகும் ஆனால் அதற்கு சக்தி பெற்றவராக இருந்தும் இயலாத நோய் முதுமை காரணமாக நோன்பு வைக்காமல் விட்டவர் மீது ஒரு ஏழைக்கு உணவளிப்பது பரிகாரமாகும் ஒருவர் நன்மையை மேலும் அதிகப்படுத்திக் அது அவருக்கு நன்மையாகும் மேலும் நீங்கள் அறிந்திருந்தால் நோன்பை விட்டு பரிகாரம் செய்வதை விட நோன்பு வைப்பதை உங்களுக்கு சிறந்ததாகும் ரமதான் மாதத்தில் மக்களுக்கு நேர் வழிகாட்டியாகவும் நன்மை தீமையை பிரித்து தெளிவுபடுத்துவதாகவும் உள்ள குரான் இறக்கப்பட்டது ஒருவர் அம்மாதத்தை அடைந்தால் அவர் அதில் நோன்பு நோய் கட்டும் எவரேனும் நோயாளியாகவோ அல்லது பிரயாணியாகவோ இருந்தால் மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோன்பு வைக்கட்டும் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி மூன்று முதல் நூற்றி எண்பத்தி வசனங்கள் நோன்பு சம்பந்தப்பட்ட சில ஹதீசிகள் முந்தைய பாடங்களிலும் வந்துள்ளன